விடுகின்றும்னவர்கள் இறங்கிவரா அவ்விருவரில் ஒருவர் இறைவா நல்வழியில் செலவு செய்பவருக்கு பிரதிபலனை வழங்குவாயாக என்று கூறுவார் மற்றவர் இறைவா செலவழிக்காமல் இருப்பவனுக்கு அழிவை தருவாயாக என்று கூறுவார் என நபி சொல்லாஹா அணைகிவசெல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு நான்கு இரண்டு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்